வலை போடக்கூடாதுன்னு சொன்னாங்களா இல்ல இல்ல அப்ப மீன் தானே பிடிக்க கூடாது பார்ப்போம் போய் இப்படி கடக்கிற ஓரத்துல போய் பார்ப்போம் மீன் நிறைய வந்துச்சுன்னா என்ன பண்றதுன்னு கேட்டா அந்த வலைய மட்டும் போட்டு வச்சிடுறது அதுல வந்து எல்லா மீனும் மாட்டிக்கும் அந்த வலையை அப்படியே விட்டுறது ஞாயிற்றுக்கிழமை காலையில போய் எடுத்துக்கிறது எடுக்கிறது தானே கூடாதுன்னு வந்து இருக்குது பிடிக்கிறது தானே கூடாதுன்னு மறுநாள் காலையில ஞாயிற்றுக்கிழமை காலையில போய் பிடிச்சிக்குவோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் யோசனை சொல்லி கொடுத்தான் ஆமா இது நல்ல யோசனையா இருக்கு அதே மாதிரி அல்லாஹால இவர்களை இவர்களுக்கு ஒரு தண்டனை ஏற்படுத்துவதற்காக ஒரு ஏற்பாட்டை மற்ற நாள்கள் வராத மீன் கூட்டம் கூட்டமா அந்த நேரத்தில் வரும் சனிக்கிழமை அதனால இன்னைக்கு அது வலை போடுறதுனா எப்படி போட்டாங்கன்னு கேட்டா அந்த கடல்ல இருக்கக்கூடிய மீன்கள் எல்லாம் அந்த நேரத்தில் மிக அதிகமாக சனிக்கிழமனைக்கு வந்த காரணத்தால அந்த கடல் ஓரத்தில் ஒரு பெரிய நீர் தேக்கத்தை வெட்டினாங்க அதாவது ஹவுஸ் மாதிரி ஒரு பெரிய ஹவுஸை வெட்டினாங்க வெட்டி வச்சிக்கிட்டு அதுல தண்ணியை கொஞ்சம் விட்டாங்க இந்த கடல்ல இருந்து அந்த தண்ணி அந்த ஹவுஸுக்கு வர்றதுக்கு அந்த பெரிய குழி அந்த ஏரிக்கு வர்றதுக்கு ஒரு வழியை வாய்க்கால வெட்டி விட்டாங்க ால் வழியாக வெட்டிட்டு வழியாக இருக்கூடிய கடல்ல தண்ணி வந்து விழுவதற்காக வேண்டி ஒரு வழியை ஒரு வாய்க்காலையும் வெட்டினாங்க அந்த வாய்க்கால் வழியாக தண்ணீரோடு சேர்ந்து நிறைய மீன்கள் எல்லாம் அந்த ஹவுஸுக்கு வந்து விழுந்துருச்சு சனிக்கிழமை இந்த மாதிரி செய்யறது நிறைய மீன் வந்து அடைச்சிடுறது கடலுக்கு போகாத ஞாயிற்றுக்கிழமை காலையில வந்து எல்லாரும் இப்போ ஒரு நாள் ரெண்டு நாள் செஞ்சாங்க நம்ம பாருங்க ஒரு வார பூரம் கஷ்டப்பட்டு பிடிக்கிற மீனை ஒரே நாள்ல அல்லா கொடுத்துக்கிட்டு இருக்கிறான் இப்ப அப்படின்னு சொல்லிட்டு அலே இஸ்லாம் அவர்களுக்கு இந்த செய்தி தெரிஞ்சிச்சு சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாது அப்படின்னு சொன்னா மீன் பிடிக்கிறது சம்பந்தமா எந்தப்பா அப்படி செய்யக்கூடாதுல சில பேர் சொல்றாங்கல்ல ஒரு விஷயத்தை வச்சு அதை மட்டும்தான் செய்யக்கூடாது அப்படின்னு இருக்கிறான் அது சம்பந்தப்பட்ட மற்ற வேலைகள் எல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லலையே என்றுதான் சொல்லக்கூடியவர்கள் வட்டி சம்பந்தமாக முன்னால் நான் சொல்லியிருக்கிறேன் சொல்லும் பொழுது வட்டியை பெருக்கி நீங்கள் சாப்பிடாதீர்கள் அப்படின்னு ஒரு லாத்தால ஒரு இடத்துல சொல்றான் பின்னால வரும் அந்த ஆயிடுச்சு பல மடங்காகத்தானே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிருக்கிறான் ஒரு மடங்கு ரெண்டு மடங்கு சாப்பிட்டுக்கலாம்ல என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறாரு அதாவது அளவுக்கு மீறி கூட அளவோடு பன்றியினுடைய இறைச்சி உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கின்றது எலும்பு ாரளோ அதை எல்லாம் சேர்த்து வைத்துத்தான் விளக்கம் சொல்ல வேண்டும் அதை கடைபிடிக்க வேண்டும் அதே போல இவங்க என்ன செஞ்சாங்க மீன் பிடிக்க கூடாதுன்னு தானே சொல்லப்பட்டிருக்குது அதனால மீன் பிடிக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யறது எல்லாம் தப்பு கிடையாது என்பதாக சொல்லி நம்பி தாவதுவர்களை சொல்ல மறுத்தாங்க இல்லை இல்லை மீன் பிடிக்கிறதுக்கு எந்த ஏற்பாடும் செய்யக்கூடாது அதுவும் தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தாங்கன்னு கேட்கல சனிக்கிழமை இப்படி மீன் அந்த ஹவுஸ் மாதிரி இருக்கக்கூடிய அந்த பகுதியில் மீன் வந்து விழக்கூடிய ஒரு ஏற்பாட்டை செய்தார்கள் அந்த மீன் நிறையா ஆச்சு ஒரு சனிக்கிழமை பிடிச்சாங்க அந்த மாதிரி செஞ்சாங்க ரெண்டாவது சனிக்கிழமை செஞ்சாங்க மூணாவது சனிக்கிழமை செஞ்சாங்க இப்ப தண்டனை தாவுதலை சிலை சொல்றத போல தண்டனை வரணுமா இல்லை நீங்க அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அல்லாத்தான் தண்டனை கொடுப்பான் நீங்கள் எல்லாரும் அழிக்கப்பட்டு விடுவீர்கள் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ரெண்டு மூணு சனிக்கிழமை செஞ்சாங்க நாலு அஞ்சு ஆச்சு இப்ப அவங்களுக்கு தைரியம் வந்துருச்சு தாவுத நபி சொல்றத போல தண்டனை வர்றதா இருந்தா இப்ப நம்ம இவ்வளவு நாளா செஞ்சுக்கிட்டே இருக்குமே தண்டனை வரணுமா இல்லையா அப்படிலாம் ஒண்ணு கிடையாது அப்ப நம்மளை சும்மா ஏமாத்துற அறிவரு அப்படின்னு தைரியம் வந்துருச்சு அவங்களுக்கு தைரியம் வந்தவன சனிக்கிழமையே பிடிக்க ஆரம்பிச்சாங்க அப்புறம் சனிக்கிழமையே பிடிக்க முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா இருந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில மட்டும் இருந்தாங்க சனிக்கிழமையே பிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆசியா என்ற பகுதியில அதாவது இப்ப அந்த பலஸ்தீன் அஹ் ஜோர்டன் ஜெருசலம் எல்லாம் இருக்கு பாருங்க அந்த பகுதியில ஷாம் என்று அந்த அந்த பகுதிக்கு சொல்லப்படும் அந்த பகுதியில கடல் கரை ஓரத்துல ஐலா என்று ஒரு ஊர் ஐலாங்கிற ஊர் அந்த ஊர்ல தாவூலும் ஒரு எழுபது ஆயிரம் பேர்கள் இருந்தார்கள் எழுபதாயிரம் நபர்கள் இருந்தார்கள் அந்த எழுபது ஆயிரம் நபர்களுக்கு தான் இந்த கற்றலையை நபி தாவூத் அலை சொன்னார்கள் இப்ப நபி தாவூஸ் சொல்லி இந்த மக்கள் கேட்காம எல்லாம எழுபதாயிரம் நபர்களும் ஒட்டுமொத்தமாக அந்த கட்டளையை மீறவில்லை அந்த எழுபதுல கட்டளையை மீறி சனிக்கிழமையே மீன் பிடிக்க ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் கொஞ்சமா சனிக்கிழமை செஞ்சு ஞாயிற்றுக்கிழமை பிடிக்கிறது அப்படி செஞ்சிட்டு இருந்தாங்க அப்புறம் தைரியம் வந்தவங்க சனிக்கிழமையை மீன் பிடிக்க ஆரம்பிச்சாங்க இன்னொரு கூட்டத்தார் என்ன பண்ணாங்க அவங்க மீன் பிடிக்கிறது இல்லை ஆனா இந்த மீன் பிடிச்சாங்க பாருங்க அவர்களோடு சேர்ந்து உறவு கொண்டு இருந்தார்கள் யார் அல்லாஹுடைய கட்டளையை நபியுடைய கட்டளையை மீறினார்களோ அவர்களை தடுக்கவில்லை தடுக்காம அவங்களோடு சேர்ந்தே இருந்தாங்க ஆனா இவங்க நாங்க நீங்க செய்யறவா நாங்கெல்லாம் செய்ய மாட்டோம் இருந்தாலும் நீங்கெல்லாம் எங்களுடைய சொந்தக்காரவங்க எங்களுடைய உறவினர்களாக இருக்கிறீங்க உங்களை பகச்சுக்கிட்டு நாங்க வந்து தனியாவும் இருக்க முடியாது அதை உங்களோட இருந்துக்கிறோம் ஆனா நீங்க செய்யற காரியத்தை நாங்க செய்ய மாட்டோம் அப்படின்னு ஒரு கூட்டத்தார் இன்னொரு பிரிவினர் கூட்டத்தார் அவர்களிலேயே அல்லா ரசூருடைய கட்டளையை மீறுகின்றீர்கள் அலி இஸ்லாம் அவர்கள் கண்டிப்பாக இதை செய்யக்கூடாது என்று கட்டளையிட்டு இருக்கின்றார்கள் அல்லாவும் நமக்கு வேதத்தில ஜபூர் வேதத்தில சொல்லி இருக்கிறான் அதனால நாங்க செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லி பார்த்தாங்க நீங்களும் செய்யாதீங்க அப்படின்னு தடுத்தாங்க அதாவது நீங்க நல்லதை செய்யணும் செஞ்சாங்க அவங்க நீங்களுக்கு எப்ப பார்த்தாலும் சண்டை ஏற்படும் பிரச்சனையாக இருந்துச்சு நீங்க ஒண்ணு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இல்ல நாங்க சொல்லித்தான் ஆவோம் அப்படிங்க இப்ப நல்லதை சொல்றது தீமையை தடுக்கிறது அப்படிங்கும் பல பிரச்சனைகள் ஏற்படுமா இல்லையா அதே மாதிரி இந்த கோபுகள்ல ஒரு சாரார் தீமைகளை தடுத்துக் கொண்டிருந்தாங்க செய்யக்கூடாது அப்படின்னு அவங்க தடுத்தாங்க தடுத்து தடுத்து பார்த்தாங்க கேட்கவே இல்லை அதனால அந்த ஐலா என்ற ஊருக்கு நடுவுல ஒரு பெரிய மதில் சோரை எழுப்பினாங்க எழுப்பி உங்களுக்கும் எங்களுக்கும் இனிமேல் சம்பந்தமே கிடையாது உங்களுடைய எல்லா தீங்குகளை விட்டு நாங்கள் நீங்கிக் கொள்ளுகின்றோம் நாங்க உங்க நீங்கள் செய்யக்கூடிய அந்த செயலுக்கு நாங்கள் உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சுவரை எழுப்பி அந்த சுவருக்கு இந்த பக்கம் இவங்க குடியிருந்தாங்க அதற்கு அந்த பக்கம் அவங்க குடியிருந்தாங்க மட்டும்தான் எம்னிரெண்டாயிரம் நபர்கள் மட்டும் அமரும் பின்மாவரும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க நல்லத சொல்றது தீமையை தடுக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இப்ப அந்த சுவருக்கு சுவருக்கு அப்பால் அந்த மதில் சுவருக்கு அப்பால் ஒவ்வொரு நாளும் காலையில பார்த்தா ஒரே சத்தமா இருக்கும் பேசிட்டு இருப்பாங்க மீன் பிடிச்சிட்டு வருவாங்க பாத்தீங்கன்னா அதிகமான மீன்கள் கிடைக்கும் அவங்களுக்கு அப்படியே கொண்டு வந்து பங்கு போடுவாங்க பேசிட்டு இருப்பாங்க இப்படி பல விதமான சத்தங்கள் அங்கிருந்து கேட்கும் இவங்க ரொம்ப வருத்தப்பட்டு இந்த மாதிரி அநியாயம் செய்யறாங்களேன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் அந்த அநியாயக்காருடைய கூட்டத்துல எங்களை சேர்த்துறாரு அவர்கள் செய்யக்கூடிய அந்த குற்றத்துக்கு நாங்கள் உடந்தை அல்ல சொல்லி பார்த்தோம் அவங்க கேட்கல அதனால எங்களையும் அவர்களோட சேர்த்து நீ தண்டனை கூறியவர்களாக ஆக்கிறாதே அந்த தண்டனை எங்களுக்கு கொடுக்கறாதே என்று இவங்க துவா கேட்டுக்கிட்டே இவங்க இருந்தாங்க ஒரு நாள் காலையில் எந்திரிச்சாங்க இந்த மூன்றாவது மூன்றாவது பன்னிரெண்டாயிரம் பேர் இருக்காங்க அந்த பகுதியில் இருக்கிறவங்க எந்திரிச்சா அந்த சூற காப்பால் சத்தத்தையும் காணும் மக்கள்லாம் சத்தத்தையே காணும் எப்பொழுதுமே சத்தம் கேட்கும் சத்தமே காணும் சரிய தூங்கிட்டு இருப்பாங்க அல்லது வேக போயிருப்பாங்க அப்படின்னு நினைச்சாங்க மறுபடியும் கொஞ்ச நேரம் ஆச்சு கொஞ்ச நேரம் ஆச்சு கொஞ்சம் மதிய நேரம் ஆன உடனே அந்த சத்தம் மனிதர்களுடைய யாருடைய சத்தமே இல்லை எப்பொழுதுமே சத்தங்க சத்தமே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே மெதுவாக ஒரு ஆள் என்ன பண்ணார் அந்த மதிர்ச்சி அவருக்கு ஏறி பார்த்தார் பார்த்தா மனிதர்கள் யாருமே இல்லை எல்லாம் குரங்குகளாக பன்றிகளாக இருக்கிறார்கள் நிறைய பன்றிகள் குரங்குகள் அங்க மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கு இதை பார்த்த உடனே அவர் சத்தம் போட்ட எல்லாத்தையும் எல்லாரும் வந்து பார்த்தாங்க பார்த்தா எல்லா குரங்குகளாக பன்றிகளாக காட்சி அளிக்கிறாங்க இப்ப இவங்க அந்த மதில் சவரை விட்டு தாண்டி வந்தாங்க சில குரங்குகள் இவங்களுக்கு அறிமுகமானவங்க தான் இல்ல இவங்களுடைய சொந்தக்காரங்க தான் எல்லாருமே சில ஒரு குரங்கு ஓடி வந்துச்சு ஒரு ஆள சட்டைய பிடிச்சிச்சு பிடிச்சு கண்ணீர் விட்டு அழுதுச்சு அப்போ அதான் பேச முடியாது மனிதன் மாதிரி குரங்காக மாறின பிறகு பேச முடியல பன்றியாக மாறின பிறகு பேச முடியல இந்த மனிதர் சொன்னார் நான் உங்களை தடுக்கலையா அல்லாரு சொல்ல கேட்கணும்னு சொல்ல முதல்ல அந்த குரங்கு தலையாட்டு மற்ற மனிதர்கள் எல்லாருமே பன்றிகளாக உங்களை தடுத்துக்கிட்டே சொன்னதை கேட்க மாட்டேன்ட்டீங்களே இப்ப உங்களுக்கு தண்டனை வந்துருச்சு நாங்க என்ன பண்றது ஆமா தலையாட்டுறது மாதிரி வேற எது எல்லாம் மிருகங்கள் தலையா மட்டும் தானே வாயால பேச முடியாது தலையாட்டுற கண்கள் இருந்து கண்ணீர் வழிந்து வருது எப்படியே இருந்தாங்க மூன்று தினங்கள் அந்த குரங்குகளும் பன்றிகளும் அப்படியே இருந்து விட்டு அதை விட்டார் அல்லாஹால அழித்து விட்டார் அழிச்சான் அது இல்லாமல் எப்படி ஆக்கப்பட்டது அப்படிங்கிற விளக்கம் வரலாறுல கிடையாது ஆக அவைகள் அழிக்கப்பட்டு விட்டன என்பது மட்டும் சொல்லப்பட்டிருக்கு எல்லா குரங்குகளையும் அல்லாஹால எல்லா பன்றிகளையும் அழித்து விட்டார் அந்த பன்றிகளில் எந்த விதமான உற்பத்தியும் கிடையாது அதுக்கு பின்னால ஏன்னா சொல்றாங்க கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு குரங்குல இருந்து பிறந்தவன் மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரங்கு இருந்தா மனுஷன் வந்துச்சு அப்படின்னு கிடையாது பிறந்தவன் மனிதன் அப்படிங்கிறது தான் கிடையாது ஏன்னா அந்த குரங்குல குரங்குல இருந்தா மனுஷன் பிறந்தான் அப்படின்னு சொன்னா நேர் மாத்தமா இருக்கு மனிதன் இருந்து குரங்கு தான் வந்துச்சு இப்போ முதல் மனிதர்களாக இருந்தாங்க அப்புறம் குரங்குகளாக இருக்கிறாங்க குரங்குகளா இருந்து மனிதர்களாயிருந்து பன்றிகளாக மாறினாங்க ஆனா அந்த பன்றிகளும் குரங்குகளும் நீண்ட நாள் வாழவில்லை அல்லாஹால சொல்லுகின்றார்கள் அல்லாஹத்தால உலகத்திலே ஏதாவது ஒரு சமுதாயத்தை வேறு ஒரு உருவமாக மாற்றி இருந்தால் அந்த உருவ மாற்றம் என்பது மூன்று தினங்களுக்கு மட்டும்தான் இந்த மூன்று தினங்களிலே அந்த உருவ மாற்றம் செய்யப்பட்ட அந்த பிராணிகள் எதையும் சாப்பிடவில்லை இப்ப அந்த தாவது அலிஸ்லாத்துடைய காலத்துல ஏற்படுத்தப்பட்ட அது மாற்றப்பட்ட அந்த பன்றிகளும் குரங்குகளும் மூணு நாள் இருந்தது மூணு நாளாக எதையும் சாப்பிடல குடிக்கல எந்த விதமான உடல் உறவும் கொள்ளவில்லை எந்த விதமான உற்பத்தியும் கிடையாது அதிலிருந்து வேறு உற்பத்தி பெருகுதல் என்பதும் கிடையாது அழிக்கப்பட்டு விட்டது அவ்வளவு இப்போ இன்னொரு கருத்து சொல்லப்பட்டு இருக்கின்றது இங்கே பன்றிகளாக இங்க அல்லா தல குரங்க மட்டும்தான் சொல்றான் கூனுநாளம் அவர்களுக்கு நாம் சொன்னோம் கூனு நீங்கள் குரங்குகளாக மாறிவிடுங்கள் ஆகிவிடுங்கள் ஹாசியின் இழிவடைந்தவர்களா இருக்கும் நிலைமையில் வெறுமனை குரங்கு மட்டுமல்ல அந்த குரங்கு ஆக்கப்பட்ட அந்த நிலையை ரொம்ப இழிவுக்குரிய நிலை கேவலமான ஒரு நிலை கேவலமாக இருக்கும் நிலையிலே நீங்கள் குரங்குகளாக மாறிவிடுங்கள் குரங்காக மாற்றுவது என்பது ஒன்று அல்லாஹத்த இழிவும் சாபமும் சேர்ந்து விடுவது ஒன்று அப்படிப்பட்ட மிக கேவலமான அல்லா தாலாவுடைய தண்டனையை பெற்றவர்களாக அவர்கள் ஆனார்கள் என்று குறிப்பிடுகின்றனர் இங்கே அல்லாஹால குரங்கு மட்டும் சொல்லி வேறொரு இடத்துல பன்றியும் சேர்த்து சொல்லப்பட்ட பன்றிகளாகவும் மாற்றப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கின்றது ஹதீசர்களும் சொல்லி அதுல இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடிய வளமாக்கள் குறிப்பிடுகின்றார்கள் அந்த மனிதர்களில் இருந்த வாலிபர்கள் எல்லாம் குரங்குகளாக மாற்றப்பட்டார்கள் வயோதிகமானவர்கள் எல்லாம் பன்றிகளாக மாற்றப்பட்டார்கள் வாலிபர்கள் எல்லாம் குரங்குகள் கொஞ்சம் வயசானவர்கள் பன்றிகளாக மாற்றப்பட்டார்கள் என்பதாக குறிப்பிடுகின்றனர் ஆக அல்லாஹத்தாலாவுடைய கட்டளையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இப்படி எல்லாம் தண்டனை அளிக்கப்படுவார்கள் என்பதையும் அல்லாஹால குறிப்பிடுகின்றனர் அவர்கள் உருவமாற்றம் எத்தனையோ விதமான தண்டனைகள் அல்லாஹால வழங்கியிருக்கின்றனர் அதம் அலே இஸ்லாம் அவருடைய காலத்திலிருந்து பின்னால் முகா அலி இஸ்லாத்துடைய வெள்ளத்தை விட்டவர்களை அழித்தான் நபி முசா அலி அவருடைய காலத்தில் பிராவுனை அந்த செங்கடல்கடித்து அழித்தான் போட்டு வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ அந்த அலிஸ்லாம் தங்களுடைய ஒரு இறக்கையை உள்ளே விட்டு அந்த பூமியை அப்படியே பெயர் மேலே தூக்கி தோசையை திருப்பி போடுவதை போன்று அப்படியே போட்டு எல்லாத்தையும் அழிச்சான் அல்லாஹ் சில ஆது சமூகத்துடைய சில கூட்டத்தாருக்கு வானத்திலிருந்து கல்றி பொது மழை பொழிந்தது கல் மழை பொழிந்தது அந்த மழையின் மூலமாக அவர்களை அழித்தார் ஹூது நபியுடைய கூட்டத்தினால் ஆது கூட்டத்தினை அல்லாஹால அழித்ததை குரானிலே மிக பயங்கரமாக சொல்லி காட்டுகின்றான் அவர்கள் கடும் புயலினால் அழிக்கப்பட்டார்கள் கடும் புயல் எப்படிப்பட்ட புயல் காற்று என்று சொன்னால் புயல் காற்றும் மழையும் தொடர்ந்து வீசுகிறது நம்மளால ரெண்டு நாள் தாங்க முடியல ரெண்டு நாள் மழை காத்தடிச்சு தாங்க முடியல நம்ம நாள்ல எல்லா வீடும் உழுதுருச்சு இத்தனை பேர் செத்து போனாங்க இத்தனை மாடு செத்து போச்சு இத்தனை மனுஷன் செத்து போனாங்க கணக்கு போடுறாங்க ரெண்டே ரெண்டு நாள் அதுங்கூட பயங்கரமான ஒரு புயல் கிடையாது இது சும்மா லேசான எங்கேயோ அடிச்ச புயல் இங்க கொஞ்சம் அப்படி லேசா தலையை காட்டிட்டு போச்சு அவ்வளவுதான் எங்கேயோ பெய்ய வேண்டிய பெய்து கொண்டு இருக்கக்கூடிய மழையினுடைய ஒரு துளி இங்க விழுந்தது அவ்வளோதான் அதுல எவ்வளவோ பேர் சேரோ எவ்வளோ தண்ணி நஷ்டம் நேத்தெல்லாம் பார்த்தா எங்கேயுமே வெளியே போக முடியுது ரெண்டு நாளா அப்படிப்பட்ட பிரச்சனை அல்லாஹ் அந்த ஆடு கூட்டத்தாருக்கு ஏற்படுத்திய அந்த மழையை புயலை சொல்லி காட்டுகின்றான் சபாலயாலின் சமானிய தையாம் ஏழு இரவுகளும் எட்டு பகல்களும் வீசியது ஏழு இரவு எட்டு அந்த காற்று எதன் மீது படுகின்றதோ அதையெல்லாம் நிர்மூலமாக வேரோடு அப்படியே சாய்க்கக்கூடியதாக அது இருந்தது சமுதா அதாவது ஆதம் அலாத்துறைய மக்களிலேயே இதுவரைக்கும் வந்தவர்களிலேயே ஆது கூட்டத்திலும் மிக பராக்கிரமம் உடையவர்கள் சக்தி உடையவர்கள் வலிமை உடையவர்களாக இருந்தார்கள் எவ்வளவு வலிமைன்னு கேட்டா இப்ப நம்ம ஒரு பாறை ஒரு மலை இருக்குது அந்த மலையுடைய பாறையை உடைக்கிறது பெரும் பாறையை உடைக்கிறதுக்கு பாம் வைக்கிறாங்க பாம்பு பாறை எல்லாம் உடைக்கிறாங்க அந்த ஆது கூட்டத்தினர் அப்படி செய்ய மாட்டாங்க கையால ஒரு குத்து குத்தனாக உடைஞ்சு போயிடும் அல்லாஹத்தால சொல்லி காட்டுகின்ற கையாலையே நோண்டி தோ சொண்டி மலைகளை குடைந்து வீடுகளாக அமைத்து அதுல குடியிருந்தாங்க அவங்க அப்படிப்பட்ட சக்தி உள்ளவர்கள் அவங்க சக்தியின் மீது நம்பிக்கை கொண்டிருந்தார்கள் நாங்க எவ்வளவு உடைந்தோம் எங்களை என்ன செஞ்சு போடு செஞ்சு யாரும் எது செய்ய முடியாது எங்களை எந்த சக்தியும் அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதனாலதான் அவங்களுக்கு அல்லாஹத்தாலா கொஞ்ச நாள் ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல ஏழு இரவுகள் எட்டு பகல்களை காத்துல அனுப்பினோம் அத்தனை பேரும் வேரோடு அடியோடு அழிக்கப்பட்டார்கள் அப்படின்னு அல்லாஹத்தாலா குரான் பல இடங்களில் சொல்லி காட்டுகின்றன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 ஏற்றுக்கொள்ளவர்களை நபி தாவூத் அலித்து கௌமங்களை குரங்குகளாக பண்டிகைகளாக மாற்றி அந்த தண்டனை அவர்களுக்கு கொடுத்தான் என்பதை சுட்டிக்காட்டுகின்ற இதை நம்ம சும்மா வேடிக்கைக்காக வேடிக்கையாக அதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கிறதே அப்படிங்கறது காரணம் ஆகல ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிட்டு கூடாது இவ எப்படி குரங்க ஆனா இருந்தாலும் எப்படி பண்டி இப்ப நம்ம செய்யறோம்ல காத்து வேகமா வச்சு எப்படி இது காத்து வருது வங்கக்கடலில் இருந்து வருதா வேறு கடலில் இருந்து வருதா கிழக்கு இருந்து வருதா மேற்க இருந்து வர்றதா அது எவ்வளவு வேகத்துல வீசுது அப்படி காத்து வீசும்போது என்னென்ன நிகழ்ச்சிகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய நிலை நம்மகிட்ட ஏற்பட்டு போச்சு ஒரு விஷயம் ஏற்படுகின்றது ஒரு அஹ் சாதாரணமாக இருக்கக்கூடிய அமைப்புக்கு மாற்றமான ஒரு நிலை ஏற்படுகின்றது என்று சொன்னால் உடனடியாக அல்லாஹுவை பயப்பட வேண்டும் அதிலிருந்து படிப்பினை பெற வேண்டும் அதிலிருந்து விடுமோ என்று காற்று லேசாக வீச ஆரம்பித்தால் இருக்கக்கூடிய அமைப்புக்கு மாற்றமாக கொஞ்சம் வேகமாக காசு காற்று வீச ஆரம்பித்தால் உடனே சல்லாஹ் செல்லும் அவர்கள் மசித்துக்கு விரைந்து போவார்கள் அங்கே தொழுகை தொழுகையிலே ஈடுபட்டு வருவார்கள் ஒரு சாகாவி சொல்லுகின்றார் ஒரு நாள் காற்று வேகமாக வீசியது சூரியன் மறைந்தது கொஞ்சம் இருளாக ஆனது இருட்டான நேரத்துல அவர் வயல் வெளியில வேலை செய்து கொண்டிருக்கின்றார் வேலை செய்து கொண்டிருந்த அந்த சஹாபி இப்ப கொஞ்சம் மாறி போச்ச காத்தடிக்கிது வேகமா இருட்டா இருக்குது இந்த நேரத்துல ரசூல் சல்லாசுல என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்துட்டு வரலாம் அப்படின்னு உடையா இப்படி இருட்டா போச்சுன்னா அவர் வீட்டுக்கு போகல காத்தடிக்கிற வீட்டுல போய் ஜனங்கள்லாம் பிள்ளைங்களாம் காப்பாத்துவோம் அங்க போய் கொஞ்சம் ஏற்படுத்தும் அப்படின்னு போகல அவர் வேகமா மசிதுக்கு தான் வந்தார் மஸ்ஜிதுல வந்து பார்த்தா ரசூல்லா அலுலம் தொழுதுகிட்டு இருந்தாங்க என்று அவர் சொல்லி காட்டுகின்றார் கொஞ்சம் காற்று வேகமாக வீச ஆரம்பித்தால் ஆயிஷா அல்லாஹால அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் சல்லா அலிஸ்லாம் வீட்டுக்குள்ள போவாங்க வெளியே வருவாங்க வீட்டுக்குள்ள போவாங்க வெளியே வருவாங்க யார் ரசூர் அல்லா ஏ காற்று இது காற்றாகவே இருக்கும் என்று நம்மால் சொல்ல முடியாது அல்லாஹத்தாலா நாடினால் இது புயலாக மாறி அழிக்கக்கூடிய மனிதனைகளை அழிக்கக்கூடிய புயலாக அது மாறிவிடலாம் அல்லாவுடைய தண்டனையை தண்டனைக்குரியதாக அது ஆறிவிடலாம் அந்த ஆறு சமூகத்துடைய கூட்டத்தாரை பற்றி அல்லாஹ் வரும் தண்டனை வரும் மழை பெய்யாமே இருந்துச்சு திடீர்னு ஒரு நாள் கரும் மேகம் அவர்களுடைய ஊருக்கு மேல ஒரு மேக கூட்டம் வந்துச்சு இருட்டாச்சு சரி நமக்கு மழை பெய்ய போகுது அப்படின்னு நினைச்சாங்க முன் துருடா நமக்கு மழை பெய்ய வைக்கக்கூடிய ஒரு பெரிய மேகம் என்பதாக அதை பற்றி அவர்கள் சொன்னார்கள் திருநாள் இது மழை நமக்கு மழையை தரக்கூடிய மேகம் என்பதாக சொன்னார்கள் அந்த நபி சொன்னார் இல்லை இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி தரக்கூடிய மேகம் அல்ல எதை நீங்கள் அவசரமாக தேடிக்கொண்டிருந்தீர்களோதலை ஆது கூட்டத்தார் இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க என்ன நவிய விளையாடுறீங்களா என்னமோ தண்டனவரும் தண்டனவரம் சொல்றீங்களா புயற் ஒளிந்து கொ சாதாரண துவாக கேட்கறது இல்ல பாடமாக்கி வச்சுக்கணும் ஆபத்தான புயல் காற்று கடுமையான மழை பெய்யக்கூடிய நேரத்தில் என்னென்ன செய்ய வேண்டும் என்னென்ன துவாக்களை சொல்லி தந்திருக்காங்க அது நமக்கு பாதுகாப்புக்கு ஓதி ஓதிக்கொள்ள பாதுகாப்பு என்பது அல்லாவிடத்தில் முதன்மையாக உண்மையிலேயே பாதுகாப்பு அல்லா இடத்துல உள்ளது இந்த கோட்டை வீடுகள் பாதுகாப்பு சாதனங்கள் எல்லாம் நமக்கு பாதுகாப்பு தரக்கூடியது அல்ல உண்மையிலே மழை பெய்ச்சு வீட்டுக்குள்ள போய் நல்ல வீடு எந்த விதமான சேதாரம் இல்ல எந்த விதமான மழையும் எதையும் செய்ய முடியாது புயல் காட்டு வீசலா கூட வீட்டுக்குள்ள காத்து வராது சாத்தி கீத்தி மூடி கதவெல்லாம் வச்சுங்க இந்த வீடு பாதுகாப்பு தான் மழைக்கும் புயலுக்கும் வெயிலுக்கும் பாதுகாப்பு தான் ஆனா இது ஹசீக்கத்தான பாதுகாப்பு அல்ல உண்மையான பாதுகாப்பு இது இல்ல இந்த வெளியே அடிக்கக்கூடிய பெய்யக்கூடிய மழை அடிக்கக்கூடிய காற்று வீசக்கூடிய வெப்பம் வெயில் எல்லாம் நன்மையை கேட்கின்றேன் காற்ற காற்றுக்குள்ளே இருக்கூடிய நன்மையை கேட்கின்ற அதனுடைய நன்மையும் ஒமா ஒரு சில மகைரமா ஒரு சில இது எதற்காக வேண்டி அனுப்பப்பட்டதோ அதற்குள்ளே அதனுடைய நன்மையும் நான் கேட்கின்றேன் இதனுடைய தீமையை நான் உன்னிடத்தில் தீமையை விட்டு பாதுகாப்பு தேடுகின்றேன் இதற்குள்ளே ஒழிந்து கொண்டு இருக்கக்கூடிய தீமையை விட்டு பாதுகாப்பு தேடுகின்றேன் இது எதற்காக அனுப்பப்பட்டதோ அதனுடைய தீமையை விட்டு உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகின்றேன் ரெண்டு சதல்லாமல் துவா கேட்பார்கள் சொல்லி தந்திருக்க அந்த துவா எல்லாம் கேட்டு அசல் பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லித் தருகின்றான் சதல்லா அலுவலாமுக்கு கற்றுத்தருகின்றார்கள் ஆகவே பாதுகாப்பு என்பது அல்லாஹிடத்தில் உள்ளது இங்கே இந்த மனிதர்கள் அல்லாஹுடைய பாதுகாப்பை எதிர்பார்க்காமல் தங்களுடைய தங்களுடைய அவர்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டது என்பதை அல்லாஹால சொல்லி காட்டுகின்றனர் குரங்குகளாக பன்றிகளாக மாற்றப்பட்டார்கள் அது இழிவுடையவர்களாக சாதாரணமாக அல்ல கூட அல்ல அந்த குரங்குகளாக பன்றிகளாக மாற்றப்பட்டது அதாவது சேர்ந்து கொண்டது அவர்களுக்கு பார்க்க வேண்டும் உங்களுக்கு இது தெரிந்துதான் இருக்கின்றது என்று பார்த்து யூதர்களை பார்த்து அல்லாஹாலி சனிக்கிழமையிலே உங்களிலிருந்து வரம்பு மீறியவர்களை நீங்கள் தெரிந்திருக்கின்றீர்கள் அவர்களை பார்த்து நாம் சொன்னோம் இழிவடைந்தவர்களாயிருக்கும் நிலைமையில் குரங்குகளாக மாறிவிடுங்கள் என்று சொன்னோம் அப்படியே மாறிட்டார்கள் ஆக்கி வைத்துள்ளோம் அடுத்த கௌமுகளுக்கு படிப்பினையாக யாருக்கு அந்த சமுதாயத்திற்கு முன்னிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு முன்னால அந்த இருக்க இருக்கக்கூடியவர்களுக்கும் அதற்கு பின்னால் வரக்கூடியவர்களுக்கும் படிப்பினையாக ஆக்கி வைத்திருக்கின்றோம் இவர்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த ஊர்ல அந்த பகுதியிலே இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லது உலகத்திலே அந்த நேரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அப்படின்னு அர்த்தம் அல்லது முன்னால் இருக்க இந்த முன்னால் இருக்கக்கூடியவர்களுக்கு இது படிப்பினை முன்னால் இருக்கக்கூடியவர்களுக்கு இது எப்படி படிப்பினை ஆகும் அவர்கள் தங்களுடைய கவுகங்களுக்கு சொல்லி காட்டி இருக்கின்றார்கள் பின்னாலே இப்படி ஒரு கூட்டம் வரும் நபி தாவூத் என்று ஒரு நபி வருவார் அவருடைய கவுகளிலே இப்படிப்பட்ட சிலர் இருப்பார்கள் வரம்பு மீறுவார்கள் சட்டத்தை மீறுவார்கள் அவர்கள் குரங்குகளாக பன்றிகளாக மாற்றப்படுவார்கள் என்று முந்தைய நபிமார்களுக்கு அல்லாஹத்திலே சொல்லி இருக்கிறார்கள் பின்னால் வரக்கூடிய பல விஷயங்களை பற்றி தஜ்ஜால் வருவான் ஜோஜி வருவார்கள் அவர்கள் என்னென்ன விஷமங்களை செய்வார்கள் என்னென்ன காரியங்களை செய்வான் அவன் தன்னை அல்லா என்று சொல்லிக் கொள்வான் அவன் இப்படி எல்லாம் இருப்பான் அவன் என்னென்ன வேலைகளை செய்வான் கூட்டத்தால் செய்வார்கள் என்னெல்லாம் சொல்றாங்கல்ல நமக்கு தெரிஞ்சுதான் இருக்கு பின்னால வரக்கூடியது நடைபெற்ற தண்டனை அவர்கள் குரங்குகளாக பன்றிகளாக மாற்றப்பட்ட செய்தி முன்னால் உள்ள கவுகளுக்கும் சொல்லப்பட்டு இருக்கின்றது என்பதையும் அல்லாஹால சொல்லி அவர்களுக்கெல்லாம் படிப்பனையாக அல்லாஹால ஆக்கி வைத்திருக்கு அதே பின்னால் வரக்கூடியவர்களுக்கும் படிப்பினையாக அல்லாஹாலி மௌரில் பக்தியாளர்களுக்கு உபதேசமாகவும் அல்லாஹாலா இதனை ஆக்கி வைத்தார் வைத்துள்ளார்கள் யார் தக்வாவுடைய அல்லாவை பயந்து வாடுகின்றார்களோ அவர்களுக்கு உபதேசம் இவர்களுடைய தக்வாவை அதிகமாக்கி கொள்ளுவதற்கு அல்லாவை அதிகமாக பயப்படுவதற்கு அதிகமாக அமல் செய்வதற்கு இது படிப்பிலே உபதேசமாக ஆக்கப்பட்டிருக்கு உபதேசம் என்று சொன்னால் நான் நான் செய்யறதுல இதுக்கு உபதேசம் மூலையிலாம் நான் செய்யக்கூடியதற்கு பேரு மோழக உபதேசம் நான் யாருன்னு சொல்றான் அதுக்கு பேர் உபதேசம் என்று சொல்றேன் இப்ப உபதேசம் கேட்கக்கூடிய நேரத்தில் இருக்கக்கூடிய பக்தி அதிகமாகும் இருக்கக்கூடிய ஈமான் அதிகப்படும் இருக்கக்கூடிய பயம் அதிகப்படும் செய்ய வேண்டிய அமல்களை இன்னும் அதிகமாக செய்யக்கூடிய மனப்பான்மை ஏற்படும் மூலமாக உபதேசத்தின் மூலமாக இப்ப இந்த கவுமுகளுடைய இந்த குரங்குகளாக பன்றிகளாக மாற்றப்பட்ட விஷயத்தை நாம் தெரியும் பொழுது நாம் அதிகமாக பயப்படும் பயப்பட வேண்டும் அதிகமாக அமல் செய்ய வேண்டும் அதிகமாக நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் தேடிக்கொள்ள வேண்டும் அல்லா அரசுடைய கட்டளைகளை செயல்படுத்துவதிலே மிக அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னா அந்த சமுதாயத்திற்கு முன்னிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அவர்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்களுக்கும் படிப்பினையாக நாம் இதனை ஆக்கி வைத்துள்ளோம் முத்தத்தை பக்தியாளர்களுக்கும் உபதேசமாகவும் இதனை ஆக்கி வைத்துள்ளோம் என்று அல்லாஹால சொல்லிக்காட்டி அவர்களை அவர்களுடைய விஷயத்தை குறிப்பிட்டு அவர்களுடைய சரித்திரத்தை குறிப்பிட்டு பொதுவாக உலக மக்கள் அனைவருக்கும் எச்சரிக்கை செய்கின்றார் குறிப்பாக பூமி லான மக்களுக்கு அல்லாஹத்தாலா அதன் மூலமாக எச்சரிக்கை செய்கின்றார் நமக்கு அல்லாஹால சொல்லி காட்டுவதன் மூலமாக அல்லா அரசுடைய கட்டளைகளை முழுமையாக ஏற்று செயல்பட வேண்டும் அதில் நமக்கு வெற்றி இருக்கின்றது அதை தவிர வேறு எந்த வழியிலும் வெற்றி இல்லை மனித நீடேற்றம் வெற்றி பெற முடியாது என்பதை அல்லாஹால இதன் மூலமாக தெரிவிக்கின்றார் அத்தகைய நல்ல பண்புகளை நடக்கும் பண்புகளை, தவரானவர்கள் போக்கால் வழிப்பதற்குத்தின் மண்பகை அவர்களுடைய